நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்களால மேலும் அதாவது முதல் நிலை தீக்காயத்தை குணப்படுத்த சோற்று கற்றாழ ஜல்ல தீக்காயத்தை மேல அப்ளை பண்ணிட்டு வந்தேன்னா தீக்காயம் வெகு விரைவில் ஆறிடும் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு சார் எடுத்து அது கூட கொஞ்சம் தேன் கலந்து நன்றாக குழைத்து அந்த தீக்காயம் பட்ட இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தேன்னா தீக்காயம் ஆறிடும் எண்ணெய் கொட்டியிருந்தா கூட அந்த காயத்தையும் ஆற்றிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்